வணக்கம் ஆகஸ்ட் 15 இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டினின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து ஆனி நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஐரோப்பிய ஆணையத்தில் முதல் பெண் ஜனாதிபதி உர்சுலா வாண்டலேயன் இரண்டு சமீபத்தில் அர்ஜுனா விருதுகளை பெற்ற வீரர்கள் ஸ்மிருதி மந்தனா கிரிக்கெட் மற்றும் ரோஹன் போபண்ணா டென்னிஸ் மூன்று ஒன்பதாவது சார்க் திரைப்பட விழாவில் இந்திய படங்கள் ஆறு விருதுகளை வென்றன இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இருபத்தி ஒன்றாவது காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் எங்கு தொடங்கியது இரண்டு தேவி அஹல்யபாய் ஹால்கர் சர்வதேச விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது மூன்று புதிய வின்வெளி படைப்பிரிவை உருவாக்குவதை எந்த நாடு அறிவித்துள்ளது நன்றி மீண்டும் சந்திப்போம்